வணக்கம் அனைவருக்கும் தித்திக்கும் தீபாவளிக்கள் சரவடிக்காக உங்கள் அன்பு அலமையிலும் ஒரு வசதி படிச்ச அப்பா அவருக்கு ரொம்ப வயசாயிடுச்சு பிசினஸ் ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் யார்கிட்ட குடுக்கறது அப்படின்னு யோசிப்பார் தன்னோட மூன்று மகன்களை கூப்பிடுறாரு கூப்பிட்டு நான் உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்க போறேன் அப்படிங்கிறார் சொல்லுங்கப்பா அப்படிங்கிறாங்க பிள்ளைங்க அவர் சீப்ப கையில கொடுத்து இதை வந்து நீங்க வித்துட்டு வரணும் அப்படின்னோட சரிப்பா அப்படின்னு கிளம்புறாங்க வெயிட் பண்ணுங்க ஒரு கண்டிஷன் இருக்கு அப்படிங்குறாரு என்ன கண்டிஷன்பா அப்படின்றாங்க இந்த சீப்ப வந்து நீங்க புத்த பிக்ஷுகள் கிட்ட தான் வைக்கணும் அப்படின்னு சொல்றாரு உங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா புத்த பிக்ஷுகள் வந்து தலையில முடியே இருக்காது ஷேவன் ஹெட் தான் இருக்கும் இல்லையா ஷார் ஹெட் சரி அப்பவும் இந்த பிள்ளைங்க ஒன்னும் சொல்ல சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க ஒரு மாசம் ஓடிடுது ஒரு மாசம் கழிச்சு இந்த புஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பிள்ளைங்களை கூப்பிடுறாரு முதல் பையனை கூப்பிடுவாரு கூப்பிட்டு எத்தனை சீப்பு பா நீ விற்ற அப்படின்னு கேட்கிறாரு ஒரு சீப்பு தான்ப்பா விற்க முடிஞ்சது ஏன்னா அவங்க யாருமே வாங்கிக்க மறுத்துட்டாங்க நான் வந்து தலை சீவை பயன்படுத்தினா கூட அட்லீஸ்ட் முதுகுல அரிப்பு ஏதாவது ஏற்பட்டா சுரஞ்சிக்க பயன்படுத்தலாம் இல்லையான்னு சொல்லி ஒரு சீப்பு விற்க முடிஞ்சது அப்படின்னு அடுத்து ரெண்டாவது மகனை கூப்பிடுறாரு அவர் சொல்றாரு நான் பத்து சீப்பு தான்ப்பா வித்தேன் அப்படின்னுவாரு அவரும் இதே பதில் சொல்றாரு மூன்றாவது மகனை கூப்பிட்டு கேக்குறாரு அவர் சொல்ற நான் ஒரு ஆயிரம் சிப்புகள் வித்துட்டப்பா மேலும் பத்தாயிரம் சீப்புக்கு வந்து ஆர்டர் கொடுத்திருக்காங்க புத்தகுரு அப்படின்னு சொல்வாரு எப்படி உன்னால முடிஞ்சதும் இவ்வளவு சீப்புகளை விக்க முடிஞ்சது அப்படின்னு கேக்கிறாரு அப்ப ஒரு சொல்வாரு நான் புத்த குருவை போய் பார்த்தேன் பார்த்து வணங்கிட்டு இந்த சீப்ப காமிச்சேன் இந்த சீப்புல வந்து ரெண்டு பக்கமும் புத்தர் பொன் மொழிகளை அத காமிச்சு அவர்கிட்ட சொன்ன தலை செய் பயன்படுத்தாலும் பரவாயில்ல இத வந்து பொக்கிஷமா கிஃப்டா உங்களை பாக்க வர்றவங்கள ஆசிர்வாதம் குடுக்கறீங்களே ஆசிர்வாதம் வழங்கறது வெறும் வாயால ஆசீர்வாதம் வழங்கும் போது இத கையில இந்த கிஃப்டாவும் இத குடுத்தீங்கன்னா இதை வந்து அவங்க வீட்லயும் பொக்கிஷமா வச்சுப்பாங்க அத இந்த பொன்மொழிகளும் உலகம் பூரா பரவும் அவங்கள பாக்க வரவங்களுக்கு அவங்களும் அதை கிப்டா கொடுப்பாங்க இல்லையா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அதுல அவர் ரொம்ப மெய் ஆயிரம் சீப்புகளை வாங்கிட்டாங்க மேலும் பத்தாயிரம் சீப்புகள் தேவைன்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்துருக்காங்க அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது அப்பா புரிச்சு போயிடுறாரு மகனே சிறந்த மகன் அப்படின்னு தேர்ந்தெடுத்துட்டு தன் பிசினஸ் ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் பாத்துக்க சொல்லி அவர்கிட்ட ஒப்படைச்சிடுறாரு இதுல இருந்து என்ன தெரியுது நம்ம வந்து எல்லாருக்கும் ஒரே செயலை செஞ்சா கூட அதை மாத்தி செஞ்சோன்னா நல்ல பலன் கண்டிப்பா கிடைக்கும் நன்றி உதவி மட்டுமா யோசிக்கிறோம் மாத்தி மாத்தி யோசிக்கிறோம் ஒரு யோசனையும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்க